மலர்வாவிடத்த பொன்னடிகள் தொழுதீர்த்தி திருக்கடவுர்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வழிபாடு செய்தார் குங்குரிய கலையனார் திருமடத்தில் குறைவறுப்ப அங்கவர் பால் சிவனடியாருடன் அமது செய்தார்கள் அருமை அங்க போன அந்த நாயினார் அவருக்கும் திருப்பணந்தாளுக்கும் எல்லாம் தொடர்பு உண்டு அதெல்லாம் ஆகிறார் சீர்மன்னும் திருக்கடவுர் திருமயானமும் வணங்கி ஏர் மண்ணும் இன் இசைப்பா பல பாடியின் இமர்ந்து கார் மண்ணும் அணிவீதி திரு ஆக்கூர் திருக்கடவூரில் இருந்து புறப்பட்ட அந்த பெரியவர்கள் இப்பொழுது திரு வருகிறார் இடையிலே சீர்மண்ணும் திருக்கடவூர் திருமயானமும் திருமயான் கடவுர் வணங்கி ஏர் மண்ணும் இன்னா பல இந்த மாறி வருங்கடங்கள்ல தான் நமக்கு பதிகத்துல கவனிக்கணும் ஆறாயிரம் இருபது தான் இருக்கு எப்படி பல பதிகம் பாடினா என்பதை நிறுவ வேண்டும் என்றால் இந்த மாறி வருங்களை குறிக்கணும் பதிகம் பல பாடி என்கிறார்கள் பல என்று சொல்கின்ற பொழுது ஒன்றுக்கு மேற்பட்டதெல்லாம் பலதான் ஆனா இப்ப ஒரு பதியம் மட்டும் இருக்குமானால் நமக்கு என்ன தெரியுது அப்படியானால் இந்த இடத்தில் இருந்த பதிகம் நமக்கு இப்பொழுது கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கோம் இது மாதிரி சேக்கிரார் பெருமான் பல என்ற குறித்த இடங்களிலே இன்னைக்கு சிலவாக அல்லது ஒரு பதிகமாக இருக்கிறதெல்லாம் நாம் பதிகத்தை அழந்துவிட்டோம் என்பது போல அப்படி பதிகளும் எந்தெந்த இடங்களில் பல பதிகம் பாடினார்கள் நாம் பாடுவோம் எனவே அது போல இங்கே பல பதிகம் என்று சொல்வதனால மிக பலவான படிகங்கள் பாடியிருக்கணும் இனிதமர்ந்து அங்கு செல்ல நாள் தங்கினார்கள் கார் மண்ணும் கரை கண்ட கடல் நிகழ் தொழுதன்று தேர் மண்ணும் மணி வீதி திருவாக்கூர் சென்றடைந்தார் அங்கிருந்தவாறு திருவாக்கூர் ஆக்கூருக்கு சென்றார் அப்படின்னா சார்ந்தார் புகலிடத்தை தான் தோன்றி மாடத்து கூர்ந்தார் உறப்பணிந்த கோயில் தவள் தொடை புனிந்து அங்கு சென்றவர்கள் திருவாக்கூரில் சென்று இருவருமாக பதியும் எல்லாம் ஊர்ந்தாரும் உரப்பணிந்து கோதில் தமிழ்தொடை புனிந்து பாருந்தாடும் தடையாரம் பதி பலவும் பணிங்கி இங்க ஒரு குறிப்பு இந்த பதிகம் பல பாடிங்கிற குறிச்சுக்கணும் பல பதிகள் சென்றால் இப்ப என்ன பதிகளுக்கு பதியம் கிடைத்திருக்கிறது எந்த பதிகளுக்கு அறவே கிடைக்கவில்லை என்றெல்லாம் எண்ணினால் அவங்க நாற்பத்தாறாயிரம் முப்பத்தி ஒன்பதனாயிரம் பண்றதெல்லாம் சொல்ல முடியும் இல்லைன்னா மிகைப்படுத்தி சொல்லுகிறார்கள் என்று சொன்னும் இந்த முண்டஞ்சொல்லியா நமக்கு தெரியுது வேண்டாம் சொல்றேன் பிடிக்கணும் இந்த இடங்கள் எல்லாம் அப்ப எடைப்பட்ட பல பதிகள் பாடினார்கள் எனவே பதி பலவும் வணங்கியவுடன் சேர்ந்தார்கள் தம்பெருமான் திருவீழிமிடலை அணையி திருவீழிமிடலை அடைந்தாராம் சென்று வீழிமிடலை வந்தனையும் மேவுனா பாருங்க இது ஒரு அருமையான குறிப்பு மேசரையும் முதல்ல வரவேற்றார் அவர் நடந்து செல்கின்றவர் இரண்டு பயில் முன்னே போனது நாங்கள் பின்னையார் காழியான பிள்ளையையும் ஏன் இந்த முறை வைப்பு முன் முன்னும் பின் சென்றாரை பெண்ணும் வரவேற்றார் அதனின் இவ்வாறு பிள்ளையையும் கலந்த உள்ள காதலினால் அந்த அறிவர்கள் எப்படிப்பட்டவங்க ஆழிவளவன் அறியாத அடியார் அவர்களுடன் வாழி மறையோர் எதிர்கொண்டு வணங்க வணங்கி வணங்க வணங்கி உள் புக்கார் என்ன அவர்களெல்லாம் வணங்கும் போது இவர்களும் வணங்குவார்கள் இப்படிங்க மாட்டார் அவர்கள் வணங்குகின்ற பொழுது தானும் அடியறாய் ஏன் சுந்தரமூர் சுவாமிகள் அந்த அடியவர்களுக்கு வணக்கம் கூறியே ஒரு பதிகம் பாடினார் அதுதான் அடியாருக்கு மடியும் அடியாருக்கு மாட வீதி அலங்கரித்து மறை ஓர்வாயில் மணி விளக்கு நீடு கதளி தலைப்போகம் நிறைத்து நிறைவர் குடம் எடுத்து பெரியவள் வந்திருக்கிறான் என்பதனால வீடுகள் தோறும் அருமையை விட கேட்டு வைத்து நல்ல தோரணம் கட்டி அந்த பெரியவர்களை வரவேற்றார்களாம் வீடு பெருகும் வாகி சிற பிள்ளை யாரும் தொண்டர்களும் கூட மகிழ்ந்து மின்னிழிந்த கோயில் வாயில் சென்றா பாத்தீங்களா இடையில வழியில போகின்ற பொழுது மட்டும் நாவுக்கிறதர் முன்னே போயிடுவார் பின்ன வந்துட்டு பல்லக்கு அந்த ஊர்பதியை அடைந்து வழிபாடு செய்கின்ற பொழுது இருவரும் தான் அப்போ நாவுக்கிறது தங்கிடுவார் அங்க அங்க அடியோர்ல எல்லாம் இருந்தாச்சு அப்படின்னு சொல்லி கோவில் பிள்ளையார் வருகிறார் இருவருமாக போகலாம் அப்பதான் தெரியும் இப்படியாக திருவேழிமலைக்குள்ளே சென்றாரலாம் பெருமான் கோயில் சென்று உள் புகுந்து திருவேழிமணி அமர்ந்த செங்கனக குன்றவில் வளமா வந்து திருக்கோயில் போன முதல்ல வளம் வந்து பிறகு உள்ளே செல்ல வேண்டும் முதல்ல வளமாக வந்து திருமுண்டில் வணங்கி கோயில்ல கொடிமரத்துக்கு அதனால கொடிமரத்துக்கு முன்னாண்டு வந்து கொடிமரத்துக்கு போய் தான் வணங்கும் கையில் வணங்கலாம் கரங்கு விவா செய்யலாம் சிறங்கு விவாதி செய்யலாம் கால் பணிவாக கூடாது முன்னாலேயே வணங்கிவிட்டு முன் எய்தி முன் எய்து ஏறத்தாழ கோவில் சிவலிங்க திருமணிக்கு அண்மையில் போய் நின்று அங்கிருந்து முன் எதி முக்கர் தடை மவுளி வெண்டி விடையார் தேவடி கீழ் விழுந்தார் எழுந்தார் அங்க போய் இப்படி சில குறிப்பு வரும் பெருமான் திருவடியில் வணங்கினாங்கன்னு அப்ப இருந்த அமைப்பு என்னன்னு இப்படி நம்ம எல்லாம் கருங்கல் கட்டடம் கட்டி கோவில் அப்படி இல்லை திருமேலி அங்க ஒரு திருமேலி அவ்வளவுதான் கொடிமரன் எங்களை பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலம் ஏழு எட்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு அதன் பிறகுதான் இன்னொன்றும் அறியணும் இந்த பெருமாட்டி கோயில் என்பது பின்னால்தான் பெருமான் கோயில் மட்டுமே தான் அதனாலதான் உடப்ப நாங்க சொல்லுகிறோம் பெருமான திருமணையன்றிவிடையார் சேவடி கீழ் விழுந்தார் எழுந்தார் விம்மி அப்படி போய் சென்று பாடும்போது கைகள் குவித்து கடல் போற்றி கலந்த அன்பு கரைந்துருக மெயில் வழியும் கண்ணறிவி விரவ அப்படி அப்படி போய் நின்ன உன்னே பெருமானை தன் வாய் திறந்து அவங்க எல்லாம் நோட்டெழுதி கவிதை பாடினாங்க அப்படி பார்த்த மாத்திரத்திலேயே தாமியே வருகின்றதுனால அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான் இல்லை ஆர்வலர் புங்கண்ணீர் பூசல் கண் அப்படி கண்ண தண்ணி சாடுதாரு அப்படி பதியும் சொன்னார நாம் கண்ணறிவி விரவ பரவும் சொல் மாலை பாடினார் என்ன பாடினார் செய்ய தடையார் தமைச்சேரார் தீங்கு நெறி சேர்கின்றார் என்று உயும் நெறி தாண்டகம் ஒழிந்து அங்கு ஒடியா காதல் சிறந்தோங்க இதத்தான் நான் தோக்கணுங்கிறேன் அங்கே நான் இப்ப ஞானசுமந்தர் பாண்டது இங்க சொல்ல மாட்டார் ஏ ஞானசுமந்தர் வரலாற்றில் சொல்வார் சேர்ந்து சென்றது ரெண்டு பேர் கூட ஆனால் ஞான சம்பந்த வரலாறு வருகின்ற பொழுது இதய திருவேழிமல்ல அவர் என்ன பாடினார் சொல்வார் அப்ப திருநாவுக்கர் சொல்ல மாட்டார் இங்க திருநாவுக்கருத பாடி சொல்வார தவிர அதெல்லாம் ரொம்ப அருமையு அருமையினும் அருமை வரலாறு எப்படி செய்டியது கோரன் திரும்ப திரும்ப சொன்னது சொன்னதாயிடமே ரெண்டு பேரும் உள்ளே சென்றார்கள் ரெண்டு பேரும் பாடுகிறார்கள் ஆனால் இங்க திருநாவுக்கரசர் வரலாறு ஆனதுனாலே திருநாவுக்கரசர் அருளிய பதிய மட்டுமே சொன்னார் எனவே அதுல எதை முகந்தார் அந்த பாட்டுல செய்ய தமைச்சேரார் தீங்கு நெறி சேர்கின்றார் என்று அந்த பாடல் கருத்தை முகுந்த திருவீழிமிடல யானை சேராதார் தீ நெறிக்கே இது தாண்டவம் அவர் பாண்டு எல்லாம் எங்கள் பெருமான் இருக்கு திருவீழி மல்லையான சேராதார்களே சேராதி அந்த தாண்டகத்தில் கடைசி அந்த தொடர் அதை வாங்கி செய்யச் சேரார் தீங்கு நெறி சேர்கின்ற அப்ப இந்த தப்படி அப்படுத்தமிழை எப்படி மூக்கிறார் என்ற இடத்துல நீண்ட தாண்டகத்துலே அது தாண்டகத்தினுடைய நிறைவு அது அப்படியே வாங்கி செய்ய தடையார் தமை சேரார் தீங்கு சேர்கின்றார் என்று எதுல பாடினார் உயும் நேரி தாண்டகத்து என இவர் திருக்குறத்தோயை பாடுகிறார் திருநேரி பாடுவார் பண்பாடக்கூடிய பாடுபடு ஆனா எதில் பாடுகிறார் தாண்டகத்தில் அது வேற குறிக்கிறது அங்கு ஓடியா காதல் திறந்து அங்கே பல நாட்கள் ரெண்டு பேரும் தங்கி இருக்கிறார்கள் இங்கே நாவுக்கருத தங்கியதை மட்டுமே குறித்தார் காரணம் வரலாறு நாவுக்கருதராதலின் முன்னாளையனும் பெருமாலும் முடிவும் முதலும் காணாத பொன்னார் மேனி மணி வெற்பை பூனீர் மடலையினில் போற்றி பல நாட்கள் தங்கியிருந்ததனால திருவழிமடையில நாளும் வழிபாடு செய்வாராம் பன்னால் பிரியா நிலைமையினால் பயில கும்பிட்டிருப்பாராய் அவளுக்கு என்ன பண்ணினாரு ஆடும் பணியே பணியாறுவாய் அதுபோல இங்க பனியும் பணியே பணியாறும் என்னாச்சினார் சில நாள் சென்றத பின் மாறி சுருங்கி அப்படினா வளம் பொன்னி நதியும் பருவம் மாறுதலும் மழை அப்படி சுருங்க சுருங்க என்ன ஆகும் என்ன ஆறுனர் எல்லாரும் ஏரி வத்தும்பாங்க ஆறு வத்தும்பாங்க குளம் வத்தும்பாங்க திருவள்ளுவர் நெடுங்கடலும் தண்ணீர் கொண்டு மெனிய முடியாது அது கூட எந்த கடல் சும்மா அந்த கடல் அந்த மாதிரி நெடுங்கடல் உங்க வங்காளவெடி கூட அரபிக் கடல் அந்த நெடுங்கடலும் தண்ணீர் எப்படி இருந்தா தடிந்து எழுதி தான் நல்காதாகிது ஏரியில தண்ணி இருக்காது ஆத்தில தண்ணி வராது கிணத்துல இருக்காது குளத்தில் இருக்காது பல சொல்ல காமருவர் பண்ற சில சொல்லல் பேட்டார் அப்பா நெடுங்கடலும் தண்ணீர் அங்க ஒரு அறிவிப்பாடு என்ன போல இருக்கிற முண்டம் உரையில இருந்துச்சுன்னா நெடுங்கடலும் நெடிய கடலும் அதுக்கு எந்த எந்த என்ன நான் போட்டிருக்க முதல்ல பாக்கணும் அது வேற இலக்கணம் தெரியணும் இப்ப எழுத்து பண்ணி ஒரு காலத்துல மூணு நானா என்ன ரெண்டு சுழி ஒண்ணு மூணு ஒண்ணு காக்கானா நான் இதை மூணையும் ஒழிச்சாலுமே ஒளிச்சாடுவாங்க அங்க அப்பல்லாம் நாங்க இறந்தே போடணும் இருக்க கூட ஆமா ஆமா செஞ்சாலும் செய்வாங்க மக்கு பயருளா எந்த இடத்துல என்னென்ன என்ன இலக்கணத்தை படிச்சு வழங்கி மொழி அப்படி ஒவ்வொருத்தனையும் இந்த நெடுங்கடலும் தன்னா தனக்கு உரிய நீர்மை குன்றும் நீர் குன்றும்னா தண்ணி குறைஞ்சு போவோம் இங்க நீர்மை என்னடா அழைச்சிருக்கீங்க அப்பா புண்ணியவான்களா என்ன எழுதுறீங்க நீர்மெய் என்பதற்கும் வேற்றுமை உண்டு நீர் தண்ணியோடு நீர்மையான குணம் என்ன குப்பை பின்னா கடலுடைய தன்மை அந்த கடலுடைய தன்மை என்ன நீர்வாழ் உயிர்கள் தோன்றாமையும் மணி முதலியன படாமையும் ஆ யாரு பரிமையாளர் ஒழுங்க கால சும்மா சொல்லி பிரயோஜனம் இல்லை நீங்க எழுதுறீங்களா எழுதினா நாங்க எங்களுக்கு என்ன யாருனாலும் காலை விடுவோம்ப்பா அறிவுக்கு நாங்க மதிப்பு விடுவோம் முதல் அதை படிக்க தெரியாது எனக்கு உயிர்கள் வாழாமையும் மணி முதலியன படாமையும் நீர்நிலை எல்லாம் வற்றி போக நீரின் என்ற உணவு அருகி அப்படின்னா உணவு பொய்ப்பின் விருநீர் உயர் நிறுத்து உள் நின்று உடட்டும் உலகத்தில் மழை பெய்யல என்று சொன்ன உலகத்துக்குள்ள இருந்து உள் நின்று உடற்றும் பசி ஏன் முகம் தொங்குது ஆயிடுச்சு புயல் என்னும் வாரி வடம் குண்டிருக்கார் சிவஜிவர் தண்ணிப்பட்ட மாதிரி தான் இருக்கு தண்ணீர் பேசும்போது மட்டுமல்ல எல்லாரும் ஏன்னா அவமே உழவு போக மாட்டான் உழவு போவதனால நெல் இல்லை அதனால சோத்துக்கல அப்ப ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குண்டி கால் பின்னின்று உலகம் அந்த பைப்பின் பெருநீர் விலத்து உள் நின்று உடற்றும் பசு ஆகவே இப்படி பொன் இது உணவு அருகி நிலவும் பல மண் உயிர்கள் எல்லாம் பாரின் மலிந்த இளம்பாட்டில் மனிதன் மட்டும் மட்டுமல்ல மனிதன் மட்டுமல்ல மனிதன் மட்டுமல்ல விசும்பில் துணிவியலில் அல்ல மற்றாங்க பசும்புள் தலை காண்பரிட பாடுங்கப்பா பானு சிறப்பேன் இவ்வளவு கவிதை புலக்கரை கரிகளை பாட்டுல நாலு பாட்டுல பத்து குரலும் வந்துருது வந்துருது நாம போய் வருகிறோமே வருது பல மண் உயிர்கள்ரு அப்போ எதுதான் வருந்தது என்னாரு எல்லா உயிரும் தான் வருது இங்கே இங்கே உயிர் என்று சொல்லும் போது திருவள்ளுவர் பசும்புல் தலை காண்படுது பரிமேனா நீ என்ன எழுதிங்க பச்சை புல்லு கூட விடையாதுங்கிற அதுதான் திருக்குறள் இருக்கடா அது ஓரடி உயிரும் இல்லை என்பதாம் உயிரினங்களிலே முபறிவு ஆரவு உண்டுக்கெல்லாம் ஓரறிவு தான் எனவே ஓரறி உயிரும் இல்லை என்பதனால் எங்கேயும் பெற்றோக்கணத்துக்கு முடிவுரை மிகச் சுருக்கத்துக்கு சுருக்கம் வறுமை தான் இளம்பாட்டில் அந்த வறுமை படர்கூர் வறுமை பரந்ததால் அதெல்லாம் மழையில்லை அதனால் வறுமை வந்தது இதுதான் ஆனா இந்த பாட்டை அப்படியே பார்க்க பல குரல்களும் நினைவு கொண்டு மாறுபோல் அப்படி இருக்க அதனால பெரிய திருத்தொண்டர் பிராணமும் திருக்குறளும் என்று ஒப்பீடு என்று ஒரு பீகச்செடி செய்யலான்டா ஒன்னல்ல மூணு செய்யலாம் பா எனவே பாரின் அறிந்த இளம்பாட்டில் படர் கூர் வறுமை பறந்ததால் பையம் எங்கும்ர்கடமாய இப்பதான் சொல்றது வரலாறு சொல்ல அந்த செய்யுள் போக்கோடு உணர வேண்டுவதுதான் நமக்கு கொஞ்ச ஆசையை தவிர வரலாறு என்ன ஒரு நேரத்தில் எவ்வளவு பேருக்கு இருக்கும் அறுபத்தி மூணுமே ஒரு நேரத்தில் சொல்லி பையம் எங்கும் உலகோர் வருத்தமுறை அப்படி போது தமக்கும் சேர்ந்து குடிக்க வேண்டிய ஒவ்வொரு காசு வைக்க போறார் பெருமான் சரியான ஆளு அளந்து கொடுப்பார் ஆத்தலை போட்டா கூட என்ன பண்ணீங்க அளந்து கொடுப்பார் அதனால ரெண்டு அடியவர் இருக்கிறார் அவர் ஒருத்தர் கிழக்கு மடம் இன்னொருத்தர் மேற்கு மடத்தில் இருக்குது ரெண்டு பேரும் கொடுக்கும்போது ஒவ்வொரு காசு கொடுக்க போறார் அந்த ரெண்டு பேரும் கொடுக்க போறாருன்னு சொல்வதற்கு முன்னால இந்த வரலாறு நினைவு போனா தான் ரெண்டு பேருக்கு ஏன் கொடுத்தாருன்னு தெரியும் அதெல்லாம் இங்கே நினைவு பண்ணீங்களா பிள்ளையா தமக்கும் நாவுக்கரசருக்கும் இந்த இலக்கிய கட்டுக்கோப்புன்னு சொல்றமே அது ஒரு பக்கம் புண்ணியாதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் அந்த அறிவியல் உலகத்துல இலக்கிய கட்டுக்கோப்பு எப்படி இருக்கு அருமையா இனிமேல் வருகிற பகுதியில் இருவரும் ஆட்படுகிறார்கள் இனிமேல் வருகிறார் கையில் முடன் காண கனிவில் எடுந்தருளி செய்யசடையார் திருவேழி மடலை உடையார் அருள் செய்வார் அதே அதிலையும் ஞானது முதல் இருக்கும் அங்கு அணுகிற முறை அப்பது ஒன்று வரலாறு என்னமோ ஒண்ணுதான் ஆனா இங்க அணுகிற முறை ஒன்றா பெருமான் கனவில் அருள் செய்தாராம் கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்ட முடீனெனினும் ஏழை உண்மை வழிபடுவார்க்கு அழிக்க அழிக்கின்றோம் அப்படி சொன்னாராம் பெருமாள் நல்ல அறிவர்களை போய் இந்த பசியெல்லாம் வருத்தது ஏன் மெய் வருத்தம் பாரா அங்க போஞ்ச எவ்வொரு தீமையும் பார்ப்பது மேற்கொள்ள கருமமே கண்ணாய் அதனால உமை வருத்தாதெனினும் ஏழை பாடைகள் பாவம் உழைச்சிட்டு வர்றவங்க சோத்து கொண்டுமில்ல என்ன பாட பண்ணுவாங்க அதனால உங்களை வருத்தாதனும் யாரை வருத்தும் மற்றவர்களை வருத்தம் அதனால் எம்மை உண்மை வடி வாழ்வார்க்க அழிக்க அழிக்கின்றோம் அங்க பாத்தீங்களா அருமையான லீனாலாம் எதை போடுறான்னு பார்க்கணும் இவன் கொண்டு போடுவான் அழிக்க என்று இந்த லீனா போட்டா கொடுக்கன்னு அர்த்தம் இந்த லீனா போட்டா இருக்கிறத தொலைச்சுட்டான்னு அர்த்தம் இன்னொரு லீனா போட்டா ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல ஒரு அலீன்னு அடுத்த மக்கு பயிரா எந்த லானா போகணும்னு தெரியுதா அதனாலதான் இதுக்கு ஒரு முழுக்கு போட்டாலும் போட்டுங்க மூணு லானா இருந்து எல்லாம் ஒன்னே போடுவோம்னு சொன்னாலும் சொன்னான் எழுத்து மகாபாவிகள் இருக்கிற எழுத்த நிச்சய்திருத்தம் நீ சீர்திருந்து ஆமா மொழி நன்றாக இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது நீ திருந்து அதனால் அழிக்க கொடுக்க அதனால பெருமான் என்ன செய்தாராம் அந்த வழிபடுவாருக்கு அழிக்க கொடுப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கின்றோம் அழிக்கின்றோம் என்று கோலம் காண எடுந்தருள குலவும் பெருமை இருவருக்கும் ஞானம் அறிய படிக்காசு வைத்தார் மிடலை நாயகனார் தினவு ஒவ்வொரு கார்தான் ஏன்னா ஒரேடி நீங்க அறக்கட்டளை கொடுத்தோம்னா இப்ப அறக்கட்டளை எப்படி இருக்குது அறக்கட்டளை அல்லது அறக்கட்டளையாக இருக்கு செய்ய மாட்டாங்க சொல்றேன் அறக்கட்டளை வச்சாலும் கூட நித்தம் தினமும் பேங்கில இருந்து எடுத்துதான் செலவு பண்ண முடியும் வைங்க இல்லன்னு ஏப்பம் விட்டுருவான் அதனால நித்தல் காசு நல்கினார் விண் விமானத்தின் கிழக்கும் மேற்கும் பீடத்தில் அண்ணல் புகழி ஆண்டகையார் தமக்கும் ஆண்ட அரசினுக்கும் நன்னும் நாள்கள் தோறும் காசு படி வைத்தருளே ஒவ்வொரு நாளும் இவங்க செல்லும் போது அந்த படியில ஒரு காசு இருக்கும் ஒரு காசு தான் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போலையில்லாத தோன்றார்கள் அளவறிந்து வாழும் பொருளாதாரம்லாம் திருவள்ளுவர் கண்ட பொருளாதாரம் என்றே உடையில் பண்ணலாமி பண்ணலாமி பொருளாதாரத்துக்கு ஒரு திருவள்ளுவர் செலவாறு வர்ற ரூபாய் ரெண்டு ரூபாயும் ராஜா ஒன்னே முக்கால் முடிதா விநின்று நிந்த விமானத்தின் கிழக்கு மேற்கும் இடத்தில் அண்ணல் புகழி ஆண்டக யார் தமக்கும் ஆண்ட அரசனுக்கும் நன்னும் நாள்கள் தோறும் காசு படிவை தருள வாரத்துக்கு ஒரு முறை கூட கொடுக்கல ஒவ்வொரு நாளும் தான் நாள்கள் தோறும் காசு படிவை தருள நான் இளத்தில் எண்ணில் அடியாருடன் அமது செய்திருந்தார் இருவர்களும் அப்புறம் ரொம்ப அருமையான பாட்டு இதைத்தான் மகேஸ்வர பூஜையில பாடணும் எல்லா அடிவடையும் உட்கார வைத்து அவர்களுக்கு வழிபாட் ஆற்றி அந்த வழிபாடு ஆற்றுகின்ற பொழுது கையை வச்சு உள்ளதல்ல கையை விட்டுருவாங்க உள்ள மகேஸ்வர பூஜையில அதுக்குன்னு பக்குவம் இருக்கு இலை போட்டு எல்லாம் பரிமாறி அவர்களுக்கு சொல்லி பஞ்சபிராணம் பாடி ஓதுவாமூர்த்திகள் அதன் பிறகு என்ன செய்வாங்க நாட்டுக்கு நன்மைக்கு இது மாதிரி இங்க இருக்கிற சிவனுடைய தீர்க்காயுசம் சிவஞானமும் தீர்க்காயுசம் வெறும் ஐசு பெரிய என்ன பண்றது சிவஞானமும் தீர்க்காயுசம் பெருகுமாறு எல்லாமல்லாம் பெருமானை அறிஞ்சுகிறோம் என்று சொல்லும் போது இவனும் அரக அப்புறம் எல்லாம் வரணும் சொல்லி செய்யும் சொல்லிவிட்டு அந்த யார் வணங்குற அவங்க வணிகம் கொள்வாங்க பணி கொள்றவங்களுக்கு திருநீர் கொடுக்கணும் கொடுத்துட்டு அதன் பிறகுதான் என்ன அடிவர்கள் எல்லாம் உணவருந்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் கையே வைக்கணும் இப்படி எல்லாம் அல்லார் கண்டத்து அருளால் பெற்ற படிக்காசு பல்லாரி என்ற வளம் பெருக பரம நடியாரானார்கள் அருமையான பண்ணுறது இந்த காசு யார் தந்தது அல்லார்கண்டத்து அண்டர் விரான் அருளால் பெற்ற படி காசு நான் சம்பாதித்தது அல்லப்பா பெருமான் வழங்கிய காசு அதை பல்லாரி என்ற பல்வேறு விதங்களில் வருகின்ற அடிவர்கள் வளம் பெருக பரம நடியாரானார்கள் எல்லோரும் நல்ல மீனியராய் உருதிராக்கம் அணிந்த கழுத்தினராய் திருவைந்தெழுத்து சொல்லும் வாயினராய் அடியார்னா மூணுக்கு மூன்று இடத்தில் மூச்சு இருக்குல்ல இங்கேயும் ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல திருவ இந்த இடத்து இருக்கு இருந்தா அடியவர் அர்த்தம் சிவ சிவ அதனால அப்படிப்பட்ட அடியார் கூட பல்லாரியன்ற வாழ் அம்பெருக பரம நடியாரானார்கள் அதனால எல்லாரும் என்ன சொல்றாங்களா எல்லாம் எய்தி உங்க அப்பதான் வேண்டிக் கொள்வாரலாம் அடியவர்கள் எல்லாம் திருவமுது அருந்தலாம் அப்படின்னா அங்க எல்லாம் ஏற்கனவே எல்லாம் வச்சிருக்கணும் அதனால அது வைக்கிற இடத்துல வைக்கணும் மாட்டுக்குள்ள போடும் ஒது ஒதடி விட்டப்படாது நம்ம மாடல் இல்ல ஆறவில் பருமாறம் அறிவுடை வந்தானே அதனால இந்த இடத்துல என்ன என்ன இருக்கணும்னா கூட்டு அப்புறம் பொரியல் அப்படி வந்து கொஞ்சம் பச்சடி வரும் அந்த தயிர் பச்சடி இங்க வரும் உப்புன்னா அதுக்கு அங்கே வைக்கணும் சாதம்னா இவ்வளவுதான் வைக்கணும் முதல்ல இவங்களும் சிறுக சிறுகதான் எல்லாம் இரண்டு பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லார் சாட்டி ஜோரிட்டான் பாருங்க பறை நிகழ்த்தி சொல்லார் சாட்டா என்னன்னு கேட்டா ஒரு இதை எடுத்துக்கொண்டு அறிவுறுல்லாம் திருவுள்ளம்பற்றுக திருவுள்ளம் பற்றுகே இப்பொழுது சரியாக நண்பகர் பொழுதிலே இந்த திருவழிமலையிலே கிழக்கு மடத்திலும் மேற்கு மடத்திலுமாக அடியொர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது அப்படியெல்லாம் அது செய்து சிவஞானத்தை பெற்று சிறக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படி இருக்கும் அப்படி சொன்ன அவங்க வருவாங்க சாப்பாடு மத்தியானம் இருக்கணும் சரியா பனிரெண்டு மணிக்கு இருக்கணும் பகற்கூறு இங்கேதான் சொல்றாரு பகற்கூறுனு நிறுத்தான் காலை ஆறு முதல் பிற்பகல் ஆறு மணி வரைக்கும் பகல் அதுல கூறுன்னு நடுக்கூறுனு இது சரிய பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி அப்படி நெய்ய அவை செய்யணும் நெய்ய நெய் அப்ப சொல்ற அப்போ நெய் நெய்யுங்கிறாரு அப்படின்னு அதுல அப்படி போயணும் திருப்பணம் தாழ் அந்த தம்பி எல்லாம் வாழ்ந்தவங்க திருப்பா திருமணத்தில் இரண்டு பொழுதும் ஒண்ணு சாப்பிட வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு வெளியிலலாம் போக வேண்டியது பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பாடு காணும் இந்த இட்லி சட்னி சாம்பார் கோஸ்து, கொஸ்து இந்தியாதிகளெல்லாம்